नमो वेद्याय गुरवे बुद्धि வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோம் வேதாஜாஸும் வந்தேல முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே சகசிரநாவம் பிரசியத்தை ஜன்மஜரா சிம் பூத்தமேஸ்வர ஆதிதேவோ மகாதேவோரு கபஸ்திச்சக்கே சூரியத்மனாஸ்திநேமி நேற்றுக்கு இதுக்கு அர்த்தம் பார்த்தோம் கபஸ்தீனா சூரியரஷ்மி அந்த சூரியரஷ்மியோட சக்கரம் இப்ப இருக்கிற இந்த வைரஸு கூட அப்படி இருக்குங்கிறாங்க கொரோனா கொரோனாங்கிறது ஸ்பானிஷ் வேர்டா ஸ்பானிஷ் வேர்டு அந்த சூரியனுடைய அந்த கிரகண டயத்துல எல்லாம் பார்த்தா ஒரு ரவுண்டாக இருக்கும் எல்லாம் நேழல்லாம் மேலே விழுந்து அது மாதிரி தான் இருக்குதுவும் இதனால் அந்த வைரஸ் ஃபார்ம் மைக்ரோஸ்கோப்பில் போய் பார்த்தா தெரியும் ஆனால் இங்கே சொல்கிறது கபஸ்தீ நேமின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு சூரிய மண்டலம் கபஸ்திங்கிற சப்தத்துக்கு ஸ்பானிஷ் லாங்குவேஜில் கொரோனா சூரிய ரஷ்மி அந்த சூரியனுடைய அந்த கிரகண டயத்தில் பூர்ண சூரிய கிரகணமெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு ரவுண்டு வரும் அதனுடைய பிரகாசமெல்லாம் தெரியும் எல்லாம் முற்றிலும் கிரகணம் பிடிச்சதுக்கப்புறம் அப்படி இருக்கும் அது மாதிரி இப்படி போட்டாலே நெட்டில் போட்டாலே வருது ஆ இந்த கபஸ்தி சக்கரத்துக்கு நடுவில் சூர்யாத் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ பிரகாஷங்கள்லாம் இருக்குது எத்தனையோ விதமான ரஷ்மி இருக்குது அந்த ரஷ்மிக்கெல்லாம் மத்தியில் சூரிய ரூபமாக இருக்கார் சூர்யாத்மனா ஸ்திதா இது கபஸ்தி அதாவது இந்த சோலார் சர்க்கிள் இருக்கு அந்த சோலார் மண்டலம் சூரிய மண்டலம் சூரிய மண்டலம்னால் பல மக் இருக்கு மத்தியில் சூரியன் இருக்கார் आह सूर्यात्म भगवान रर्थत नहीं अत्वस्था अर्थम पार्को सत्व गुण प्रकाशक प्राधान्य अति सर्वप्राणीषु ठती वत्वस्थ ஆஹா சத்வஸ்தானா சத்வகுணத்தில் இருப்பவர்னு ஒரு அர்த்தம் எல்லா சரீரத்திலையும் இருக்கிறவர்னு இன்னொரு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் சத்வம் குணம் பிரகாசகம் பிராதான்யனை அதிர் திஷ்டதி ஏன்னா சத்வகுணத்தில் தான் ஞானம் வேலை செய்கிறது அப்போ தான் புரிஞ்சுக்கிறோம் நாம் பிராதான்யனை ப்ரீடாமினாக பகவான் அர்த்தம் எல்லாத்துலேயும் பகவான் இருந்தாலும் எல்லாத்துலேயும் அவர் வந்து பிரகாசிக்கிறது இல்லை வெளிப்படுறது இல்லை சிலதில் தான் அவர் புலப்படுறார் ஆகையினால் சத்வகுணம் அதிகமாக இருந்தால் தான் பிரம்ம ஜானமே நமக்கு சித்திக்கும்னு எல்லாம் புரிஞ்சுட்டுருக்கும் ஆக பகவான் சத்வகுணத்தில் சிறப்பாக விளங்குகிறார் சத்வகுணம் சத்வம் குணம்னா பிரகாஷகம் எஃபல்ஜென்ட் பிரில்லியன்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் அதில் பிராதான்யனை பிரி பிரிடாம் பிரிடாமட்டுன்னு அர்த்தம் அதிகமான அர்த்தம் மேலோங்கி அதிதிஷ்டதி சத்வகுணத்தில் பிரகாஷிக்கிறார் பகவான் விளங்குகிறார் யாருக்கெல்லாம் சத்வகுணம் ருத்தியாக இருக்கோ அவர்களிடத்தில் அவர்களுக்கு பகவானுடைய ஸ்வரூபம் விளங்குகிறது ஆஹா சத்துவத்தில் விளங்குகிறார்னு அர்த்தம் அப்புறம் வந்து சர்வ பிராணிஷூ அப்போ சத்வங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் சத்வங்கிறது ஒரு குணம் அப்புறம் சத்வங்கிறது வஸ்து வஸ்துவுக்கும் சத்வம்னு பேர் ஆஹ சத்வம் சத்து த்துவம் அதில் சத்வம்னு பேர் எல்லா வஸ்துக்கள்லேயும் அவர் வீட்டு சத்ரூப்பேன வர்த்தத்தே ஆஹ சமஸ்துக்கள்லேயும் அவர் சத்ரூபமாக இருக்கிறார் ஆகவே சத்வஸ்தா அப்படி அர்த்தம் அடுத்தது சிம்ஹா அதுக்கு அர்த்தம் விக்கிரமாலிவாத் சிம்மவத் சிம்ம நோபேன சத்யாமா சிம்ஹா பகவானுடைய ஆற்றல் எப்படி இருக்குன்னா சிம்ஹத்தை போல இருக்குது சிங்கத்தை போல இருக்குது ஆகையில் சிங்கம் வந்து ரொம்ப பராக்கிரமம் உடையது சிம்மம் ஆக விக்கிரமசாலித்வாத் விக்கிரமம்னு ஷாலின்னு சொன்னால் உடையன்னு அர்த்தம் மாதிரி விக்ரமசாலி ஆற்றல் உடையவர் நிறைய சக்தி உள்ளவர் அது எப்படின்னா சிங்கத்தை போல சக்தி உள்ளவர் சிங்கம் வந்து இருக்கிற மிருகங்கள்லேயே சிம்மந்தான் ரொம்ப பராக்கிரமம் உடையது விக்கிரமம் ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் சொல்கிற நிருசிம்மகாவில் வந்து நிருங்கிறது லோப்பமாகிடுது இங்கே அப்படிங்கிறார் நிரு சப்த லோப்பேன லோப்பம்னு சொன்னால் அது விட்டு போயிடுத்து நிருசி நிருன்னு சேர்த்துக்கணும் நிருசிம்ம ரூபமாக இருக்கார் அப்படி ஒரு அர்த்தம் பண்ணலாம் அதுக்கு ஒரு காரணம் அந்த காலத்தில் இந்த காரணத்தை சொல்கிறது வெறுமனை பாமானான்னு கூப்பிடுறாங்களாம் ஆனால் அவரோட பேர் சத்தியபாமாவான் அவர் ஆச்சாரியர்கள் காலத்தில் இது இருந்திருக்கு சத்யபாமாவை எப்படி பாமா பாமானு கூப்பிடுறோமோ அப்படி நிருசிம்ஹரை போய் சிம்ஹா சிம்ஹான்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது ஆஹ சத்யபாமா பாமா இத்தி வதுவா சிம்ஹா அப்படியும் வந்து பண்ணிக்கலாம் அதுதான் நிருசிம்ஹான்னு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் பரா விக்கிரம சுரத்தனம் அது பகவானுக்கு சிம்ஹத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறார் அவரை எத்தனை கோட்டி சிம்மம் எத்தனை சிம்மத்தை சொல்கிறது ஒரு சிங்கம் ஒரு சிங்கத்தோட பலத்தை வச்சு நீ புரிஞ்சிக்கோ இதை மல்டிப்புள் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம் எப்படி இந்த ஆனந்தத்தை மல்டிப்புள் பண்ணுறோமோ அது மாதிரி அதெல்லாம் குவான்டிட்டிலாம் வந்து அளவெல்லாம் சொல்ல முடியாது ஆக பகவானுடைய பராக்கிரமத்தை என்னென்னு சொல்கிறது எல்லோரும் உலகத்தில் என்னெல்லாமோ கற்பனை உடனே அத்தனை பேரும் இப்படி அப்படியே பிரமிச்சு நிற்கிறான் என்ன பண்ணுறது படிக்காதவன் ஏழை பணக்காரன் என்ன அந்த சரீரம் இருந்தால் தானே பெரிய கேள்வி ஆயிடுச்சுன்னா எல்லாரோட சரீரமும் அப்புறம் என்ன பண்ண முடியும் அதனால் பணம் பதவி புகழ் அத்தனையுமே கொஸ்டின் மார்க் ஆகிடுச்சு ஸ்தம்பித்து போய் நிற்கிறார்கள் ஜனங்கள் எல்லாம் அதனால் அவர் அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பூச்சியை வச்சுட்டு என்ன பெரிய அவதாரமெல்லாம் பண்ண வேண்டாம் ஒரு சின்ன பூச்சியாக வந்தால் அப்படியே எல்லாத்தையும் பாரத்தை இது பண்ணிவிடுவார் ஒன்று அதனால் ரிசிப்தான் சப்த லோப்பே என்ன லோப்பம்னா அதை ரிமூவ் பண்ணுறதுன்னு அர்த்தம் அர்த்தம் அஹன் நிருசிம்ஹான்னு அர்த்தம் சிம்ஹ சிம்ஹா நிருசிம்ஹா அப்படின்னு அதுக்கு காரணம் சொல்கிறார் அந்த காலத்தில் இருந்த பழக்கத்தை சொல்லி சொல்லி சொல்கிறார் அடுத்தது பூதமஹேஸ்வர பூத்தா மகான் ஈஸ்வர பூதேன சத்யன சயவரமாக மகான் ஈஸ்வர பூதமகேஸ்வர பூதானாம் மகேஸ்வரஹா பூத்தமகேஸ்வரஹர்த்தம் சாதாரண ஈஸ்வரன் இல்லை இப்போ நமக்கு வந்து இந்த இந்த ஊரில் இருக்கோம்னா கலெக்டர் நமக்கு ஈஸ்வரன் மாதிரி அவருக்கு வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர் அப்புறம் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது எல்லாத்துக்கும் கடைசியில் பகவான் தான் அல்டிமேட்டாக போனான் ஆகா பூதானாம் மகேஸ்வரா மகான் ஈஸ்வரகாங்கிறார் சாதாரண ஈஸ்வரன் இல்லை எல்லாருக்கும் அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ரூலர் அதாவது எல்லா அனைவரையும் ஆள்பவர் மிகச்சிறப்பு வாய்ந்து ஆழ்கின்றவர் அப்படி உயிர்களையெல்லாம் ஆழ்கிறவர்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் பூதசப்தத்துக்கு சத்தியம்னு அர்த்தம் எடுத்துக்கிறார் பூத்தேன பூ தாத்துவுக்கு சத்தியம்னு அர்த்தம் இருக்குது சத்து பூன்னா என்ன அர்த்தம் அஸ்தின்னு அர்த்தம் பவதி அஸ்தி அசு தாத்து பூ தாத்து எல்லாம் எதை குறிக்கிறதுன்னா இஸ்னஸை குறிக்கிறது சத்தியத்தை குறிக்கிறது பியூர் எக்ஸிஸ்டன்ஸை குறிக்கிறது தூய உண தூய இருப்பை குறிக்கிறது ஆக அது தான் இங்கே வந்து நிர்குணமாக எடுத்துன்னு விட்டார் முதல்ல சொன்னது சகுண ஈஸ்வரன் ஆக எல்லாருக்கும் க சம எல்லா சரீரத்திலையும் இருந்துட்டு கர்மசாட்சியாக இருந்துட்டு கர்மபல தாத்தாவாக இருக்கிற மகான் ஈஸ்வரன் இல்லாட்டி என்னென்ன நிர்குணமாக எடுத்துக்கிறது சத்தியா சத்தியன சரம மகான் ஈஸ்வர பரமேஸ்வர பரமஹான்னு ஒன்று போட்டுனுட்டார் பரம மகான் ஈஸ்வரா இது இந்த அர்த்தம் பண்ணலாம் இல்லாட்டி இன்னொரு மீனிங் சொல்லலாம் அஹ சகுணஈஸ்வரனாகவும் எடுத்துக்கலாம் நிரகுணஈஸ்வரனாகவும் அர்த்தம் பண்ணலாம் அஹூதமகேஸ்வரா பரமஹாங்கிற அர்த்தம் எடுத்துகிட்டு மகான்கிறதுக்கு பரமஹா பரம ஈஸ்வரகா அதுதான் பாரமார்த்திக சத்திய ரூபமாக இருக்கிற ஈஸ்வரன் அர்த்தம் பாரமார்த்திக சத்திய ரூபமாக இருக்கிற அப்சல்யூட் ரியாலிட்டி ரூபமாக இருக்கிற ஈஸ்வரன் அதை சார்ந்துதான் எல்லாம் இயங்குகிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆக எஸ் செய்வ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசத்தே அ சதாத்மகமாக இருக்கார்னு அர்த்தம் சமஸ்துக்கள்லேயும் அதுதான் பரமமாக இருக்குது மேலானதாக இருக்குது அப்போ மற்றதெல்லாம் என்ன அர்த்தம் அல்பமாக இருக்குது எல்லாம் அத்தியஸ்தம் கல்பித்தம் அத்வைதித்தாந்தபடி பூதமஹேஸ்வர அடுத்தது ஆதிதேவா சர்வூதான் சர்வூதானி ஆதியந்தே அனேனி ஆதி ஊத்தமஹேஸ்வர ஆதிதேவோ மகாதேவ ஓகே ஆதிச்ச அசௌேவூத்தி ஆதீய்தே अनेन, ஆதீய எல்லாம் கிரகிக்கிறதுன்னு அர்த்தம் எல்லாத்தையும் இதில் சம்ஹார காலத்தில் கிரகிக்கிறார் ஆதி அந்தே உள் வாங்கிக்கிறார்னு அர்த்தம் ஆதி அந்தே கிரகிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அதனால் ஆதிஹின்னு பேர் சாதாரணமாக ஆதிஹின்னா முதல்லன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சது அது அந்தம்னால் முடிவுன்னு அர்த்தம் ஆதி அந்தம் ஆதி மத்தியம் அந்தம் ஆதி மத்தியாந்த வர்ஜிதா ஜனமஹா அப்படிலாம் சொல்கிறோம் அதாவது ஆரம்பம் இன்பிட்வீன் நடுவில் முடிவுன்னு அவருக்கு மூணும் கிடையாது நாம ரூபத்துக்கு தான் வந்து பிகினிங் இருக்குது எண்டு இருக்குது இன்பிட்வீன் ஸ்டேஜெல்லாம் இருக்குது ஆக ஆரம்பம் முடிவு நடுவு வந்து மற்ற வஸ்துக்களுக்கு தான் இருக்குது ஆனால் இங்கே என்ன சொல்லிவிட்டார் நான் எல்லாத்தையும் தனக்குள்ளே எடுத்துக்கிறார் அதே சமயம் சைத்தன்யமாக இருக்கார் தேவஸ்ட தேவசப்தத்துக்கு பிரகாசம் சைத்தன்யம்னு அர்த்தம் ஆக எல்லாவற்றையும் தனக்குள் எடுத்துக்கொள்ளும் உணர்வாக இருக்கிறார் அனைத்தும் உணர்விலிருந்தே தோன்றி உணர்விலேயே இருந்து உணர்விலேயே ஒடுங்குகின்றன பிரம்மத்திலருந்தே உற்பத்தியாகி பிரம்மத்திலே இருந்து பிரம்மத்தில் ஒடுங்கிறதுனால பகவானுக்கு ஆதிஷ்ட அசௌ தேவஷ்ட ஆதி தேவா ஆதியாகவும் இருக்கிறார் தேவனாகவும் இருக்கிறார் ஆகவே ஆதி தேவன் ஆக முதல் கடவுளுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை இங்கே எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற உணர்வாக இருக்கிறார்னுட்டார் அனைத்தையும் உள்வாங்கிக்கொள்ளுகின்ற உணர்வு எவ்வளோ ஆழமான அர்த்தம் பாருங்க அவர் தான் ஃபஸ்ட்டு ஹீ இஸ் தி நம்பர் ஒன் அப்படி சொல்லலை அதுக்கப்புறந்தான் எல்லாம் ஜீரோ அப்படின்லாம் சொல்லலை இங்கே சாதாரண ஆதி தேவன்னா முதல் தேவன் ஆதி தேவன் அவன்தான் சொல்லலாம் இங்கே அப்படி சொல்லலை எல்லாத்தையும் என்னது அப்சர்வ் பண்ணிக்கிற கான்ஷியஸ்னஸ் ஹீஇஸ் அப்சர்விங் ஆல் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிறார் அப்போ ஏற்பட்ட சைதன்யஸ்வரூபமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் எத் பிரயந்தி அபிசம்விசந்தி அந்த அர்த்தத்தில் சொல்கிற அடுத்தது மகாதேவ சர்வான் பாவான் atma ஆத்மஜான யோகைஸ்வர்யே மகதி மஹீய தஸ்மாதுச்சியத்தே மகாதேவா ஆதிந்தேங்கிறதுக்கு உபசம்ஹ்ரியந்தே அப்படின்னு போட்டிருக்காரு அவர் அதுக்கெல்லாம் கிராமர் காரணங்கள்லாம் சொல்லியிருக்கார் அப்புறம் ஏற்கனவே ஆதிதேவ புரந்தர புரந்தரான்னு வந்திருக்கு இத்தியத்தேனா ஆதிதேவசப்தேன அபானு அபௌணருக்தியம் தரிசையன் அங்கே சொல்லியிருக்கிற ஆதி தேவ புரந்தரகா அப்படின்னு இருக்குது நாற்பத்தி ஓராவது நாமாவில் அங்கே சொல்லியிருக்கிற அர்த்தத்துக்கு மாறாக இருக்கணும் அங்கே சொல்லியிருக்கிற மீனிங்கே இங்கே வரப்படாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல வேறு அர்த்தம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறார் நாற்பத்தி ஆதிதேவ புரந்தர அதர்வசிரோ வாக்கிய அனுசாரணி மகாதேவநாம நிருக் தரிசித்தும் அதாவது அதர்வசிரவா வாக்கியம் அனுசரிணி அதாவது மகாதேவநாமத்துக்கு ஒரு இடத்துல இருக்கான் சர்வான் பாவான் பரித்திய இது என்ன சொல்கிறாருன்னா சர்வான் பாவான் பரித்தியஜ எல்லா பதார்த்தங்களையும் விட்டுட்டு சமந்தாத் தியக்துவா சர்வான் சர்வான்னா நிகிலான் எல்லாத்தையும் பாவான் பதார்த்தங்கள் நாமரூபங்கள்னு அர்த்தம் நாமரூப கர்மா நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய ஸ்வரூபத்திலே இருக்கிறான் ஆத்ம ஜான யோகிய ஐஸ்வர்யே யோகியம் தானே படித்தோம் யோகம்னு படிச்சோமா ஆத்மையானோகைரியேன் இருக்கு இவர் யோகிய போட்டிருக்க ஆஹ ஆத்மானோக ஐஸ்வரியே அதுக்கு அர்த்தம் போடுறார் அஹம் ப்ரமாஸ்மீதி ஆத்மான் நாம் ப்ரமமா இருக்கேங்கிற ஆத்மான் தவிர யோகைஸ்வரியம் தமின் மகதி நஷ்டம் லாத்மாந்தபுரணவசாத் மகீயத்தை மகான் சேவச்ச மகா தேவ மகாதேவகான்னா அகம்பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தோடு இருக்கிற தேவன் அதுதான் அர்த்தம் மகாதேவகனா சிறப்பு வாய்ந்த கடவுள் சிறப்பு வாய்ந்த இறைவன் மேன்மை வாய்ந்த இறைவன் ஃபுல் ஆஃப் குளோரி அப்படி என்னெல்லாமல் சொல்லலாம் ஹீ இஸ் தி பிக்கெஸ்ட் மோர் தேன் பிக் என்னெல்லாம் சொல்லலாம் மகான்னு சொன்னால் பெரிசுன்னு அர்த்தம் சிறப்புன்னு அர்த்தம் அந்த அர்த்தத்தை எல்லாம் எடுத்துக்கல ஆக சர்வான் பாவான் பரித்தியஜ்ய ஆத்மஜான யோக ஐஸ்வர்யே மகதி மஹீயத்தை சுவாத்மானந்த ஸ்புரணவசாத் மகீயத்தை அந்த ஆனந்தத்தில் இருக்கிறான் ஸ்வரூபானந்தத்தில் மகிழ் மகி சிறப்புற்று இருக்கிறாருங்கிற ஸ்வரூபானந்தத்தில் சைத்தன்ய சச்சிதானந்தத்தில் சிறப்புற்று விளங்குகிறார் அதனால் பகவான் ஞானமூர்த்தியாக இருக்காருங்கிறார் Aha, அஹ மகாதேவா ஆத்மஜான மூர்த்தியாக இருக்கிறார் அவரை பூஜை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கும் அதே ஜானம் கிடைக்கும் அதுதான் விஷயம் அஹா அசௌ தேவஸ் மகாதேவா சர்வான் பாவான் பரித்யஜ அது சொல்கிறார் இது ஏதோ ஒரு உபநிஷத்தில் இருக்குங்கிறார் அதர்வ உபனிஷத்தில் இருக்குது அதர்வ சிரோ வாக்கிய அனுசாரிணி மகாதேவநாம அங்க மஹ அதர்வ சிறுவ வாக்கியம் இருக்குது ஏதோ ஒரு உபநிஷத்து இருக்குது சிவன் சம்மந்தப்பட்டதா அங்கே இருக்கக்கூடிய மகாதேவ சப்தத்தை மனசில் வச்சுன்னு இந்த அர்த்தம் சொல்லியிருக்கார் அப்படின்னு தாரக பிரம்மானந்தாவோட விவருத்தி வியாக்கியானத்தில் காணப்படுறது இல்லாட்டி இன்னொரு அர்த்தம் போடுறிருக்கார் இவரே போடுறார் அதுவா அல்லது சர்வான் பாவான் எல்லா பதார்த்தங்களும் பரித்யஜ தற்ற சக்தியம் அக்ருத்வா எல்லாம் அட்டாச்மெண்ட் இல்லை பரித்தேஜன்னா எல்லாத்துலேயும் அவருக்கு வந்து அபிமானம் கிடையாது ஆத்மஜான யோகீஸ்வரியே அகம் பிரம்மாஸ்மி அப்படி சொல்கிறார் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்ம ஜானத்தில் அர்த்தம் இங்கே என்ன சொல்கிறார் அதோட தான் இருக்கார் ஆனால் அவருக்கு அட்டாச்மெண்ட் இல்லை அதோடையே இருக்கார் ஆனால் அவருக்கு அதை ஒட்டிக்கலை அப்படிங்கிறார் அந்த ஸ்ருதியில் அதுக்கு மகேஸ்வரஹான் இருக்கான் ஆ அஹம் ப்ரஸ்மே ஆத்மானமே யோகைஸ்வரியம் தமிழ் மக்தி மகீயத்தை தஷயீபூத்தி பூஜ்யத்தை அந்த ஜானத்தினால இருக்கிறதுனால என்ன இருந்ததுனால் எல்லாரும் அவரை பூஜை பண்ணுகிறார்களாம் ஞானத்துக்காக அஸ்மின் ப்ஷே அஹம் ப்ரஸ்மி ஆத்மானோகிபீயத்தை யோகிகளால் ஆத்ம ஜானுடைய யோகிகளால் பூஜிக்கப்படுபவர் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார் முதல்ல என்ன சொன்னார் பகவான் வந்து எல்லாத்துலேயும் இருக்கிற அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்வரூபத்தில் இருக்கார் ஸ்வரூப ஜானத்தில் இருக்கார்னு இங்கே என்ன சொல்கிறார் எல்லாரும் எல்லா யோகிகளும் எல்லாத்துலேயும் அபிமானத்தை எல்லாம் விட்டுவிட்டு நான் சொன்னேன் இல்லையா இதோட சேர்ந்துருந்தாலும் பற்றில்லைன்னு அப்படி சொல்லலை இங்கே அந்த அர்த்தம் கொடுக்கல இவர் கடைசியில் முடிக்கிற போது இவர் என்ன சொல்கிறார் எல்லா எல்லாத்துலேயும் இருக்கிற அபிமானத்தை முற்றிலும் விட்டுவிட்டு அந்த ஞானமே வடிவான பகவானை பூஜை பண்ணுகிறார்கள் ஆத்மக்யானம் உள்ள பகவான யோகிகளால் பூஜிக்கப்படுபவர் அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம் தியோதனா தேவகா மகாதேவா இத்தி வுற்பத்தி திருஷ்டவ்யா இது வந்து இவர் ரெண்டு அர்த்தம் இவர் கொடுக்குறார் ஆச்சாரியால் கொடுத்த வியாக்கியானத்துக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்குறார் விவரத்திக்காரர் விவரத்திக்காரகான்னா தாரக பிரம்மான சுவாமி அப்போது பகவானே பற்றில்லாத ஞானியாக இருக்கார்னு அர்த்தம் இங்கே என்னென்னா பற்றில்லாத ஞானிகளால் பற்றில்லாத ஞானத்தை உடையவரை பூஜை பண்ணுகிறவராக இருக்கிறார் பகவான் எதுக்கு பூஜை பண்ணுகிறார்கள் ஞானத்துக்காக பூஜை பண்ணுகிறார்கள் நான் முதலே சொன்னேன் இல்லையா எதுக்கு அவரை பூஜை பண்ணுறோம்னா அது அந்த ஞானம் நமக்கு வேணுங்கிறதுக்காக அதனால் ரெண்டாக பிரித்து சொல்கிறார் அஹ மகீயத்தே அயம் தேவஹா யோகிபிகி மஹீயத்தை மஹீயத்தைனா பூஜ்யத்தேன்னு அர்த்தம் இந்த தேவன் யோகிகளால் பூஜிக்கப்படுகிறார் அதனால் மகாதேவா அப்படி அர்த்தம் முதல்ல அங்கே சொன்னது என்னது மகா மகாதேவத்துக்கு அர்த்தம் அங்கே என்ன அர்த்தம்னா மகதி மகதி மஹீயத்தை அதாவது பெருநிலையில் தன்னை வச்சிருக்கார்னு அர்த்தம் இங்கே மகீயத் யோகிபிகி மஹீயத்தை அங்கே ஸ்வயம் மகீயத்தை தானே தந்த ம மகிமையில் நிற்கார்னு அர்த்தம் இன்னொரு இடத்துல உபனிஷத்தில் சொல்லியிருக்கு ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா தன்னுடைய மகிமையில் இருக்கார் அப்படின்லாம் சொல்லியிருக்கு ஆகவே மஹீயத்தே ஸ்வயம் மஹீயத்தை யோகிபிகி மஹீத்தே அயம் தேவஹா தேவஹான்னு சொன்னால் இந்த இடத்துல கான்ஷியஸ்னஸ் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் சைத்தன்யம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிற அடுத்தது தேவேஷகாக்கு அர்த்தம் பிராதிய தேவானாம் ஈஷா தேவேஷா அதாவது தேவானாம் ஈஷா தேவேஷா ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் இந்திராதி தேவர்களுக்கும் தலைவன் ஒரு அர்த்தம் இல்லாட்டி இந்திர ரூபமாக இருக்கிறவர்னு அர்த்தம் ஏற்கனவே வந்தது உபேந்திரோபாமன் அப்ராம்சுஹூ அங்கே உபேந்திரஹாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் ஆஹா உபேந்திர ரூபமாக இருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கு ஏன்னா ஒரு அதுக்கு ஒரு புராண கதையெல்லாம் இருக்குது இந்திரனோட கூட இருக்கார்ன்றது உபேந்திரஹா அப்படி இங்கே பிராதியன தேவானாம் பிரதான்யேன தேவானாம் ஈஷா தேவா தேவானம் அதுக்கு இவர் இந்திராதீனாம் ஈஷா இந்திரன் முதலானவர்களுக்கு ஈஷன்கிறார் பிரதானபூத தேவேசா விஷ்ணு பரமாக இது ஸ்ரு அபிப்பிராயம் ஆஹ அதாவது தைத்திரிய சம்ஹித்தையிலிருந்து பிரமாணம் காட்டுறார் 5 5 அஞ்சு அஞ்சாங்காண்டம் அஞ்சாம்பிரம் அஞ்சாங்காண்டம் அஞ்சாம் ஆமாம் ஒன்னாவது மந்திரம் அவ்வளவுதான் அடுத்தது தேவான் விவத் சார் திசித்த देहृदु देंद्या भरनागरण्वा देहृदु ஒரு கரணாத்து போட்டுருக்க நிகரணாது ஓகே தேவபருத் குருங்கிறதுக்கு அர்த்தம் தேவேஷோ தேவபுருத் குருஹு தேவபருத்துனா என்ன அர்த்தம் தேவர்களை எல்லாம் தாங்குறவன் ஆகையினால தேவபிருத்து தேவான் விபர்த்தி இத்தி தேவபிருத்து டெரிவேஷன் தேவான் விபர்த்தி இப்போ வந்து நம்மளையெல்லாம் சொல்றோம் இல்லையா ஜென்மபிருத்து ஜென்மபுத்துன்னா பிரித்துன்னாலே விபர்த்தி இத்தி ப்ரித்து ஆகையினால பர்த்தா இந்த ப்ரித்துங்கிற சப்தத்தில் வருது ஆ தேவான்னு தேவபிருத்து தேவ தேவர்களையெல்லாம் தாங்கிறவர் தஸ்யாபி சாசிதா தேவபிருத்து ஈஸ் ஈக்குவல் டு சக்கரஹாங்கிற சக்கரஹானா பேர் இந்திரனுக்கு சக்கரஹான்னு ஒரு பேர் ஆஹா தேவபிருத்து ஈஸ் ஈக்குவல் டு தஸ்யாபி சாசிதா அவருக்கும் கட்டளையிடுறவர் இந்திரனுக்கும் தலைவர் மேலானவர் சாசிதா தேவபுரத் குருஹூ சாசிதான்னா உபதேசம் பண்ணுறவர் கட்டளையிடுறவர் ஆணையிடுறவர் ரூல் பண்ணுறவர் அதனால் தேவானாம் பரணாத்து இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் தேவானாம் பரணாத்துன்னு சொன்னால் தேவானாம் இஸ் ஈக்குவல் டு சர்வ வித்யானாம் எல்லா வித்தைகள் நிகரணாத்து நிகரணாத்துன்னா உபதேசிக்கிறவர் சமஸ்த வித்தைகளையும் உபதேசிக்கிறவர் யார் பகவான் அப்போ ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் இந்திரனுக்கு குருங்கிறார் இந்திரனுக்கு குரு அப்புறம் வந்து இன்னொரு அர்த்தம் என்னது தேவபுத் குரு சத்வ ச இன்னொரு அர்த்தம் அதாவது தேவர்களை தாங்குவது மாத்திரமல்ல குருங்கிறப்தத்துக்கு நிகரணாத்துங்கிறார் அவர் கரணாத்துன்னு போட்டிருக்கார் விவருத்திக்காரர் கரணாத் குரு குரு சப்தத்துக்கு கரணாத் கரணாத்துனா உபதேசிக்கிறவர் அர்த்தம் தே போஷயத்து சக்கர தசிய குரு சாசித இஸ் அதுக்கு பிரமாணம் காட்டுறார் பயந்திர சூரியச்ச மருத்துவு இலைய காட்ட வேதமந்திரத்தை காட்டியேவா பிபர் போஷயத்து விஷ்ணு சேவ விதையிருணன் நஷன் குரு கிருஷ்ண அஸ்மிரோச்சிராமிண்ட் கராதி உபதேச நிகரநாத்துங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு கோரக்பூர் புக்கில் ஆக நிகரணாத்துன்னா உபதேசம் பண்ணுறார் கிரினாதி குருகுன்னு சொல்கிற வழக்கம் உண்டு கிரினாதி உபதிஷதி ஆகையினால் குரு தேவர்களை தாங்குவதோடு மட்டுமல்லாமல் குருவாக இருந்து உபதேசம் பண்ணுறார் நம்ம இன்னும் போட்டுக்கலாம் ப்ரகஸ்பதி ரூபமாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே வந்தது ஒரு இடத்துல ஞாபகம் மறந்து அது எந்த இடமும் தெரியல தேவபிரத் குரு ப்ரகஸ்பதி ரூபமாகவும் இருக்கார் தேவர்களுடைய குரு யார் குரு தேவர்களை குரு இவர் ப்ரகஸ்பதி அசுர குரு சுக்ரன் ஆனால் அந்த அர்த்தம் இங்கே எங்கேயும் கொடுக்கலை தேவர்களை தாங்குவதோடு மட்டுமல்லாமல் நம்ம ரொம்ப டீப்பாக இதை அர்த்தம் பண்ணணும்னா பண்ணலாம் அதாவது நமக்கு சென்ஸ் கண்ட்ரோலை பண்ணுறதுக்கும் ப்ளஸ் பண்ணி நமக்கு நாலெட்ஜியும் கொடுக்குறார் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கறதுக்கு சொல்கிறதுக்கு இடம் இருக்குதில்ல தேவானாம் தேவன்னு சொன்னாலே சாஸ்திரத்தில் இந்திரியங்களுக்கு தேவஹான்னு பேர் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இது எல்லாத்துக்குமே தேவர்கள்னு பேர் இதெல்லாம் தாங்கிறது யார் அவருக்கு தான் பகவானுக்கே பேர் ஹிருஷிகேசா ஹிருஷீக்கம்னா இந்திரியாணி ஈஷகனா ஹிருஷீக்கானாம் ஈசகா ஆஹா இந்திரியங்களுக்கு தேவர்கள்ங்கிற பேர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் ஆகா அதனால இந்திரியங்களையெல்லாம் அனுகிர வெறுமன நாலெட்ஜ் இருந்து என்ன பிரயோஜனம் சென்ஸ் கண்ட்ரோலும் வேணுமே ஆகா இந்திரிய நிகிரகத்தையும் பண்ணி ஞானத்தையும் உபதேசம் பண்ணுறார் ஆ நமக்கு வித்தைகளையும் உபதேசம் பண்ணுறார் புலநடக்கத்தையும் கொடுக்குறார் ஏன்னா வேதமே வேதத்தோட லட்சியமே இந்திரிய நிகிரகம்தான் இந்திரிய நிகிரகமும் ஞானோபதேசமும் அதுக்குத்தான் எல்லா தர்மங்களும் உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு ஆஹ தேவத் குரு அடுத்தது உத்தரோபிர் ஜானகமிய புராத்தனீரூதோ கபிந்திரோபூரி திண புராூரி உத்தரத்துக்கு அர்த்தம் ஜன்மசம்சார உத்தரத்தீ உத்தர சர்வோத் இதுவா விஸ்வஸ்மாதீந்திர உத்தர இதுஸ்ரு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் உத்தரத்தின்னா நம்மளை சம்சார சாகரத்துலேருந்து விடுவிக்கிறார்னு அர்த்தம் கரையேற்றார் ஜென்மசம்சாரபந்தனாத் ஞான் வச்சுருக்கார் கிஞ்சபன் முச்சத்தேய ஜந்து ஜென்மசம்சாரபந்தனார் அப்படின்னு இருக்கணும் இருக்கிறதுனால அந்த வேர்டே யூஸ் பண்ணுறார் ஜென்மசம்சாரபந்தனம் ஜன்மசம்சார பிறந்து சம்சாரத்தில் உழல்றது ஜென்மசம்சாரம்னா என்னர்த்தம் புனரபி ஜனனின் புனரபி ஜனனம் புனரப்பி மரணம் இந்த பந்தத்திலருந்து உத்தரதி உத்தரத்தின்னா என்னர்த்தம் கரையேற்றார் தேஷாம் அஹம்சம் உத்தர்த்தா மிருத்யுசம்சாரசாகராத் அங்கே உத்தர்த்தா உத்தரணம் பண்ணுறார் பகவான் நம்முடைய சம்சார சாகரத்துலேருந்து உத்தரணம் பண்ணுறார் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் பகவான் சொன்னார் இங்கே உத்தரதி இது உத்தரகா ஒரு மீனிங் இன்னொரு அர்த்தம் என்னென்னா எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் உத்தமங்கிறதுக்கு பதிலாக உத்தரகா சர்வ உத்ஷ்டா எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் முதல் பொருள் மேலானது பொருள் எதுன்னா அவர் ஈஸ்வரன் அதுக்கு பிரமாணம் என்னன்னா விஸ்வஸ்மாத் இந்திர உத்தரஹா இது ஸ்ருதே ஸ்ருதியில் சொல்லியிருக்கு உத்தர சப்தத்துக்கு விஸ்வஸ்மாத்து இந்திரஹா இந்த விஸ் விஸ்வஸ்மாத்துன்னா இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும்னு அர்த்தம் யூனிவர்ஸை காட்டிலும் தலைவனாக மேலானவராக இருக்காருங்கிறதுனால அந்த அர்த்தம் சொல்லலாம் அப்போ எத்தனை ஸ்ருதியும் ஞாபகம் அவருக்கு விஸ்வஸ்மாத் இந்திர உத்தரகா அப்படின்னு ஸ்ருதியில் இது எங்கே இருக்குது இந்த ஸ்ருதி தெரியல விஸ்வஸ்மாத் இந்திர உத்தரகா உத்தரகா உத்தீர்ணே பவதித்துி इति, ஹிருப்பூர்வாத் பச்சாத் அஜித் கிராமர்லாம் சொல்கிறார் திரவிய உத்ஷ்ட விஷ்வதிக்க மகாநாராயண பசத் இவருன்னு கோட் பண்ணுறார் விஷ்வ விஷ்வாதிக்க மகாநாராயணப்தி அந்த விஷய அவ்வளவுதான் ஒரு விஷேஷமாக அர்த்தம் சொல்லலை मही, இது அடுத்ததுல மகி தா ரெண்டர சொல்கிற கோபதிக்கு கவா பாலனத்து பசுமாடெல்லாம் மேச்சர் கிருஷ்ணாவதாரத்தில் இந்த பசுமாட்டை மேய்க்கிறவன் என்ன வேஷம் போட்டுப்பானோ அந்த தலையெல்லாம் கட்டின்ண்டு கையில் குச்சியெல்லாம் வச்சுண்டு ஆகா கோபவேஷதரஹா கோபதிகி பசுமாடுகளை எல்லாம் மேய்த்தவன் கோபவேஷதரனாக இருந்தவன் அது இன்னொரு அர்த்தம் கவுஹுன இந்த பூமி பூமிக்கு பேர் கோஹோ க கவுஹுன்னு பேர் கவுஹு காவவு காவஹா அதனால் இங்கே மந்த் ஸ்லோகத்தில் என்ன இருக்குது கோபதிஹின்னு இருக்குது ஆஹா பூமிக்கு பதி தலைவன் அர்த்தம் பூபதிஹி அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆஹ பசுமாட்டுக்களை லட்சிக்கிறவன் அர்த்தம் கோபாலகன் ஒரு பேர் கோபாலகன்னா நிறைய அர்த்தம் இருக்குது காம் பாலயத்தி இது கோபாலகா அதே அர்த்தந்தான் கோபதிஹி பத்திகினா தலைவன் ஹெட்டுன்னு அர்த்தம் ஆஹா பசுமாடுகளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறதுன்னு அது ஒரு சாதாரண அர்த்தம் ஆனால் அதனுடைய தாத்யம் என்னென்னா பூமிக்கே தலைவன் அர்த்தம் இன்னொரு அர்த்தம் கோவிந்தன் சொல்கிறோம் இல்லையா கோவிந்தன் அப்படிங்கிறதுனால ஜன ஜீவர்களுடைய கர்மாக்களையெல்லாம் அறியிறவனுங்கிற அர்த்தம் கோவிந்தனுக்கு இருக்குது ஆனால் இங்கே கோபதி உயிர்களின் தலைவன் ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் தலைவன் யார் பரமாத்மா நம்மளையெல்லாம் வழிநடத்துறது யார் பகவான் தான் நமக்கு சாஸ்திரத்தை கொடுத்து வழிமுறையை கொடுத்து சிஷ்டாச்சாரத்தை கொடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணின்னு இருக்கார் ஆகையெல்லாம் ஜீவர்கள்லாம் என்ன பண்ணுறோம்னா அந்த பரமாத்மா தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னபடி வாழ்கிறோம் அவர் வேதத்தை வேத ரூபமாக இருந்து தலைவனாக இருக்கார் அதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் ஆகையெல்லாம் தஸ்யாகா பதித்வாத்வா இந்த மஹி பூமிக்கு தலைவனுங்கிறார் நான் சில அர்த்தமெல்லாம் நானும் சேர்த்து சொல்லியிருக்கேன் இனி கோப்தாங்கிறதுக்கு அர்த்தம் சமஸ்தூத்தானி பாலையன் ரக்ஷகா ஜகதா இப்தா சமஸ்தூத்தானி பாலையன் அதே தான் எல்லா பூ ஜனங்களையும் காப்பாத்தின்று ரக்ஷகா ரக்ஷகராக இருக்கார் ஜகதா ஜகதானா ஜகத்தினுடைய இந்த பூமியில் இருக்கக்கூடிய சமஸ்தீவராசிகளையும் காப்பாத்தின் இருக்கார் ஆகவே அவர் கோப்தா கோப்த்ரே நமஹா ஆக சரீரங்களையும் காப்பாற்றுறது அவர் தான் சரீரத்தை அழிக்கிறது அவர்தான் இந்த இடத்துல கோப்தா கோப்தான்னா ஏதோ ஒரு டிஷ் இல்லை கோப்தா சொன்னால் முன்னாடி பார்த்தோமே தர்ம கோப்தான்னு பார்த்தோம் தர்மகுப்புன்னு பார்த்தோம் தர்ம குப் தர்ம தர்மி அங்கே பார்த்தோம் இங்கே கோப்தா சொன்னால் சும்மா ஜோக்கா சொன்னேன் கோப்தான்னு சொன்னால் காப்பாற்றுறவர் ரஷ்ணம் பண்ணுறவர் இதுலேருந்து தான் குப்தான்னு வந்தது வைஷ்யர்களுக்கெல்லாம் குப்தான்னு பேர் ஏன்னு கேட்டால் பணத்தை எல்லாம் காப்பாற்றணும் ஆக ரஷணம் பண்ணணும் எல்லாம் தானியம் இதெல்லாம் ரக்ஷணம் பண்ணி எப்போ தேவையோ ஜனங்களுக்கு அதை விநியோகம் பண்ணணும் ஆகையினால அவர்களுக்கெல்லாம் இதுலேருந்து தான் கோப்தாலேருந்து குப்தா வந்தது குப்தான்னு சொன்னால் ப்ரொட்டெக்ஷன் அர்த்தம் சொல்லுவா காப்பாற்றுறது குப்த காஷி அப்படின்னு அது ஒரு இடம் அடுத்து ரகசியமாக இருக்கிறதுக்கும் கோப்தான்னு பேர் அது குப் இங்கே கோப்தா அடுத்தது ஜானகமிய அர்த்தம் நம்மணா நம்மா நான்காம் கமியத்தை கமியத்தை ம்யா கரெக்டாக சொல்லிடுறார் ஆரம்பத்திலருந்து அவருக்கு மனசில் இருக்கிறது இதுதான் ஆச்சாரியம் இருக்கும் ஞான அறிவால் அடையப்படுபவர் அறிவால் அடையப்படுபவர் அனுபவத்தால் அடையப்படுபவர் சொல்லாம தியானத்தால் அடையப்படுபவர் பூஜையால் அடையப்படுபவர் ஜபத்தால் அடையப்படுபவர் அப்படிலாம் சொல்லலை அதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன் வேதாந்த கோபிராமண சாத்துக்கு சொன்னேன் இது ஃபுல்லாக புக்கு இருக்கு இல்லையாப்பா இந்த புக்கு இல்லையா ஃபுல்லாக இல்லை ம் சரி பரவாயில்லை இவர் வந்து கோபாயதி கோபாயதி ரக்ஷதி இது கோப்தா குபூ ரக்ஷனே எல்லா அவர் வியாக்கரண விஷயங்கள் நிறைய சொல்கிறார் ஞானேன ஏவ கம்யா போடுறார் இவர் ஆச்சாரியர்கள் கூட இப்படி போடலை ஆனால் ஞானேன ஏவ கம்யா ஞான கம்யா சர்வம் வாக்கியம் சாவதாரணமித்தின் நியாயாது அதாவது எல்லாமே அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் ஆச்சாரியர்கள் சொல்லலை ஏவ போடலை நீங்கள் எந்தக்கு ஏவ போட்டேள் அப்படின்னு கேட்டால் சர்வம் வாக்கியம் சாவதாரணம் சாவதாரணம் அப்படின்னா என்ன பேசினாலும் அதுக்கு அழுத்தம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார் அது ஒரு பொதுவான விதி சர்வம் வாக்கியம் சாவதாரணம் கேஷுவலாக எதுவும் எடுத்துக்கக்கூடாது எல்லாத்தையுமே சீரியஸாக தான் எடுத்துக்கணும் அதனால் இங்கே நியாயாத்து ஞானேனையேவ இதாரணம் அவதாரண லாபா ந கர்மணன் கேவல கர்மணன் சரி நான் உங்களுக்கு வேதாந்தகோ பிராமண சாத்துக்கு ஏற்கனவே நான் அர்த்தம் சொன்னேன் ஒரு தடவை நான் பலஸ்ருதியை ஏற்கனவே எடுத்து முடிச்சுவிட்டேன் அதில் நான் வந்து இப்போ அர்த்தம் சொல்கிறேன் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அதாவது வேதாந்தகோ பிராமண சாத் இப்போ நான் இங்கே சொல்லியிருக்கிற விஷயத்தையும் இதையும் கனெக்ட் பண்ண போகிறேன் இங்கே என்ன சொல்லியிருக்கார் ஆச்சாரர்கள் முதல்ல சொல்லிவிடுறேன் அதாவது கர்மத்தினால் பகவானை அடைய முடியாது கர்மனா அமிர்தத்துவம் நான்சு அது மாத்திரம் இல்லை சரி கர்மாவையும் பன்னெண்டு வேதாந்தத்தையும் படிச்சுட்டு இருந்தால் ரெண்டும் சேரவே சேராது ஆச்சாரோட அபிப்பிராயப்படி கர்மாவுக்கு கருத்திருவம் வேணும் இங்கே அகர்த்திருவ உபதேசம் அத்வைத சித்தாந்தப்படி ஞானத்தில் வந்து ஆத்மா பிரம்மன் கர்மாவில் வந்து ஆத்மா ஜீவன் ஜீவனாக இருக்கிறவனும் பிரம்மனாக இருக்கிறவனும் எப்படி ஒரே நேரத்தில் சேரும் ஆகையினால் சித்தாந்த அப்படி ஆக இங்கே இருக்கிறதோ அடிக்கடி ஆச்சாரர்கள் சொல்கிறது இதுக்கு கர்த்திருவம் வேணும் இதுக்கு பிராமண ஜாதி கர்த்திருவம் எல்லாம் வேணும் தர்மானுஷ்டானத்துக்கு ஆனால் அதுக்கு அப்படி இல்லை அதுக்கு வந்து பிரம்மா அகர்த்தா அபோக்தான்னு அப்படி இருக்கிற போது ரெண்டும் எப்படி சேரும்பர் அதில் ஞான கர்மபியாம் வா நம்யத்தேங்கிறது ஆகா ஞான கர்மத்தினாலே ஞானகர்ம சமுச்சயம் ஆச்சாரியால் ரெண்டே ரெண்டு பேர் விஷயத்தை சொல்கிற ரொம்ப முக்கியம் இவர் தான் இந்த ஞானகர்ம சமுச்சயம் அவருக்கு ஒரு நாளும் ஏற்புடையது கிடையாது ஞானம்னா இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் அத்வைத ஜானம் மற்ற மதத்தில் இருக்கிறவாளுடைய ஞானகர்ம சமுச்சயம் வேறு அது ஈஸ்வர பக்தி ஈஸ்வர ஜானம் ஈஸ்வரனை சார்ந்து பண்ணுறக்கூடிய பூஜை அந்த ஞானகர்ம சமுச்சயம் அவளுடைய ஞானகர்ம சமுச்சயம் வேறு அத்வைத சித்தாந்தத்தில் இருக்கிற ஞானகர்ம சமுச்சயம் சமுச்சயம்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணுறது ரெண்டையும் கம்பைன் பண்ண முடியாததுக்கு ஒரே காரணம் என்னென்னா இங்கே இருக்கிற ஞானம் அகர்திரிக்ஞானம் அங்கே இருக்கிற ஜானம் கர்த்திக் ஞானம் கர்த்திக்ஞானமும் கர்ம அகர்த்தி ஜானமும் ஒரே நேரத்தில் சேர்ந்துட்டு எப்படி பண்ண முடியும் அதுதான் ஆச்சாரியருடைய இது அதனால என்னென்னா சந்நியாசம் பண்ணி வேதாந்தத்தை சிரவண மரண நிதித்தியாசனம் பண்ணணும் ஆ சிரவண மரண நிதித்தியாசனம் பண்ணிட்டு இதை பண்ணுறதுங்கிறது ஆச்சாரியர் ஒரு நாளும் ஒத்துக்கிறது கிடையாது ஆ ஞானம் வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து லோக சங்கிரகத்துக்காக கர்மா பண்ணுற விஷயங்கள்லாம் வேற ஆனால் கர்மாவும் ஞானத்தையும் சேர்த்து தான் மோக்ஷம்னு சொல்லக்கூடாது ஆஹா கேவல கர்மனா ந ஞான அதாவது ஞான கர்ம சமுச்சைய சமுச்சயேனவா ந மோக்ஷா அப்படிங்கிறதான் ஆச்சாரோட அபிப்பிராயம் கித்தும் ஞானேனையவ கம்யத்தே ஞானத்தினால் மாத்திர்தான் அடைய முடியும் பிரம்மனை பிரம்மனை வந்து கர்மத்தினால் அடையிறதோ தியானத்தினால் அடையிறதோ யோகத்தினால் அடையிறதோ எதுனாலையும் கிடையாது பிரம்மனை ஞானத்தினால்தான் அடைய முடியும் ஏன்னா சித்த வஸ்துத்வா ஒரே காரணம் தான் சா்ச்சேத் கத்தவியம் சித்தம் சேத் ஜாத்தவியம் சாத்தியம் ஆச்சரியாங்கேஜ் வேற பரம் ஜாத்தவியம் அப்பம் பிரோபன சொல்வா பரம் ஏதா ஜா்வாயோ எசி தரம் பிராப்த பரம் சேத் ஞாத்தவியம் அப்பறம் சேத் பிராப்தவியம் அப்போ இது ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் ஞானத்தினால தான் அறைய முடியும் பகவானை எப்படி அடையிறதுன்னா பகவான் எங்கே இல்லை சொல்லும் முதல்ல பகவான் சர்வ வியாபகமாக வியாபகமாக இருக்கார் இல்லை இல்லை பகவான் அவரை போய் அடையணும் அப்படின்னா எங்கேயும் இருக்கார் அங்கேயும் இருக்கார் அங்கே விசேஷமாக இருக்கார்னா பகவான் எல்லா இடத்துலையும் தான் இருக்கார் ஆனால் அந்த லோகத்தில் விசேஷமாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு மதம் நம்ம என்ன சொல்கிறோம் அங்கே விசேஷமாக இருக்கார் இங்கே விசேஷமாக இப்போ விஷே சாமானியமாக இருக்கார் விசேஷமாக இருக்கார்னா இப்போ சாமானிய என்ன நியாயம் அது சாமானிய விசேஷங்கிறது அப்படி எங்கள் ஸ்ருதியிலாம் சொல்லியிருக்கு புராணத்தில் சொல்லியிருக்கு புராணத்தில் சொல்லியிருக்கிறதுலாம் குழந்தைகளுக்கு இம்மெச்சுர் பர்சனுக்கு அப்படி சொன்னால் கோவந்துடும் அப்போ வந்து பகவானுக்கு சாமானியம் விசேஷம்னு ரெண்டு விதமான குணங்கள் இருக்கா என்ன சாமான்யமாக வியாபிச்சிருக்கார் விசேஷமாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கார்னா அப்படி அதுக்கு என்ன பிரமாணம் ஸ்ருத்தி வாக்கியம் இல்லை இதெல்லாம் ஆரம்பித்தா விசாரம் போயிட்டே இருக்கும் முடிவே கிடையாது ஆஹா சாமானிய விசேஷ ரஹிதா சாமான்யமாவது விசேஷமாவது சாமான விசேஷங்கிறதே மாயா கல்பிதம் அதில் சாமானிய விசேஷத்தையெல்லாம் சொல்லி அது வேற விஷயம் இங்கே சாமானியம்ங்கிறது முதல்ல சாமான்யத்தை தான் சொல்லும் சாமானியத்தில் விசேஷம் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விசேஷம் வந்து மித்தியான்னு புரிஞ்சதுக்கப்புறம் சாமானியங்கிற பதத்துக்கு அர்த்தமே இல்லையே சாான்யங்கிற ஒரு வேர்டே தவிர புரிஞ்சுக்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிற ஒரு சப்தமே தவிர சாமானியங்கிறது வந்து கல்பிதம் விசேஷ சாமானியத்தை பிரித்து காமிச்சு விசேஷமாவது சாமானியமாவது அப்படின்னு தூக்கி போட்டு விடுறது அத்வைதத்தில் ஏது சாமானியம் விசேஷம் கொஞ்சம் கடினம்தான் இதெல்லாம் இதில் இருக்குது எதுக்கு இப்போ இந்த இப்போ ஞானகமியகான்னு ஒரு பதம் வந்துச்சு நாம வந்துச்சு உத்தரோகோப திர்கோப்தா ஞானகம்யுராதனஹா இப்போ இந்த ஞானகமியகாங்கிற பதத்துக்கு அர்த்தம் பார்க்கறதுனால இங்கே முதல்ல வந்தது கிஞ்ச பன்முச்ச தேஜந்தொர் ஜென்மசம்சாரபந்தனாத் அப்படின்னு சொல்லி அதை ஆச்சாரியர் எங்க தெரியுமா விசாரம் பண்ணுறார் நூற்றி இருபத்தி மூணாவது ஸ்லோகம் வேதாந்தகோ பலஸ்ருதியில் சொல்கிறார் வேதாந்தகோ பிராமண சாத் பிராமணன் வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்கிறான்னு சொல்கிறார் அந்த இடத்துல ஒரு விச்சாரம் பண்ணியிருக்கார் ஏற்கனவே இதை நான் வந்து ஒரு வகுப்பில் எடுத்தாச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்திருக்கேன் வேதாந்தானாம் வேதாந்தானாம்னால் என்ன அர்த்தம் உபனிஷதாம் அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க ஞான கம்யாக்கு நான் அங்கே போகிறேன் வேதாந்த கோ பிராமண சார் வேதாந்த கஹா பிராமணா வேதாந்த ஜானமுடையவனாக பிராமணன் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்கு உபனிஷதாம் அர்த்தம் அர்த்தம் என்னது உபனிஷத்தினுடைய பொருள் என்ன பிரம்ம அதுக்கு என்னது கச்சதி வேதாந்த கஹா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் கட்சதி கச்சத்தின்னா என்ன அர்த்தம் அவகச்சதி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் பிரம்மன் என்னது பிரம்மனை பற்றி என்ன சொல்லியிருக்கு வேதங்கள் சொல்லி வேதங்கள் சொல்லியிருக்கிற ரிவீல்டு பை வேதாஸ் பிரம்மனை ரிவீல் பண்ணுறது எது வேதம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான் ஆக வேதாந்தத்தில் சொல்லியிருக்கிற பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறான் அப்படின்னால வேதாந்த அப்படின்னு போட்டுட்டு எழுதுறது ஜபகர்மணி ஜபகர்மத்தினால் நேர மோக் கிடைக்குமா அப்படின்னு சந்தேகம் வருமானால் கர்மணம் முக்திஹேத்துவம் நாஸ்தி கர்மத்தினால் மோட்சம் நாஸ்தி கிடையாது ஜானேன மோட்சி தரிசயிக்கும் ஜானத்தினால தான் மோட்சங்கற்றாக வேண்டி வேதாந்தகோமணம் ஆகவேதான் வேதாந்தகோமணு சொல்லப்பட்டது அப்போ கர்ம இதுக்கு ந கமணம் தூ அந்தித்வரேன மோட்சேத்துவம் கரங்களுக்கெல்லாம் அந்தித்வரேன பரம்பரைய மோட்சசான அதுக்கெல்லாம் ஸ்லோகங்களெல்லாம் கோட் பண்ணுறார் நிறைய கோட் பண்ணுறார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸ்லோகம் கோட் பண்ணுறார் அது மாத்திரம் இல்லை இதை பற்றி நிறைய போகிறது ரெண்டு பேஜ் மூணு பேஜ் போகிறது நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா ஞான கம்யாங்கிறதுக்கு ஆச்சாரியால் சிம்பிளாக எழுதிவிட்டார் நான் கர்மனா நான் ஞான கர்மபியாம்வா கர்மத்தினாலோ ஞானகர்மங்களாலோ கமியத்தை நமியத்தை புரிந்து கொள்ளப்படுவதில்லை கிட்டு ஆனால் ஞானேனாக்கியம் சாவதாரணம்னு சொல்லி ஏவ போற்றுக்கர் விவருத்திக்கர் ஜானேனிய ஓம் ஜானகமியா நம ஆஹ இது ஜானகமியத்துக்கு அர்த்தம் அடுத்தது புராதன காலேன அபரிட்சித் புரா அபீவீ புராத்தன புராத்தனக்கு அர்த்தம் காலத்தினால டைம்வைஸ் லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு காட்டுறதுக்காக முன்னாலேயும் இருந்தா இருந்தார் இருக்கார் முன்னாலேயும் பவதி புறாபி பவதி புராதனா முன்பும் இரு இருக்கிறார் இப்பொழுதும் இருக்கிறார் எப்பொழுதும் இருக்கிறார் ஆகவே கா புராதனான்னு சொன்னால் என்ன அர்த்தம் காலாதி காலவியாபி பியாண்ட் டைம் அண்ட் அப்புறம் என்னதுன்னா ஹி பர்வ்ஸ் ஆல் டைம் ஆஹா காலவியாபின்னு அர்த்தம் அப்புறம் ஷரீரபூதபிருத் அதுக்கர்த்தம் ஷரீர भूतानां ஆரம்பபூத்தம் பரணாத் பிராணரூபரீரூத்திருத் ஷரீர ஆரம்பி ஷரீரபூத்தான அதாவது சரீரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு சரீரத்தை எது உண்டு பண்ணுறதோ சரீர ஆரம்ப பூத்தானா இந்த உடம்பெல்லாம் நம்மளுக்கு உற்பத்தி ஆகணும்னு சொன்னால் பஞ்சபூதங்கள்லேருந்து வரணும் அந்த பஞ்சபூதங்களெல்லாம் தாங்குறார் ஆஹ பிராணரூபதரஹா ஆ ஷரீரபூத பிருத்து ஆஹ ஷரீரபூத பிருத்துன்னா ஷரீரங்களுக்கு காரணமான பஞ்சபூதங்களை தாங்குகிறவர் அப்படின்னு அர்த்தம் ஷரீரபூத பிருத்து அதுக்கு பிராணரூபதரஹாங்கிறார் எல்லாம் சூக்ஷமாக இருக்குது ஆஹரீரபூத பிருத் அந்த அர்த்தம் அடுத்தது போக்தா பாலகத்வாத் போக்தா பரமானந்த சந்தோக சம்போகாத்வா போக்தா பாலகத்வாத் போக்தா நம்மளை எல்லாம் காப்பாற்றுறவர் பாலகத்வாத்துனால் என்ன அர்த்தம் இப்படியே இப்போ தனியாக எல்லாரையும் தனியாக உட்காத்தி வச்சு காப்பாற்றின் இருக்காரோ இல்லையோ அங்கங்கே தனியாக எல்லாரையும் உட்காத்தி வச்சு என்ன ஊரடங்கு சட்டம் போட்டு அங்கங்கே வச்சு நமக்கு எல்லோருக்கும் அங்கங்கே சோறு கிடைச்சின்னு இருக்கே கொஞ்சம் பேருக்கு கிடைக்கிறது கொஞ்சம் பேருக்கு கிடைக்கல ஆக பாலகத்வாத்து போக்தா பாதுகாக்கின்றவர்னு அர்த்தம் போக்தாங்கிறதுக்கு அர்த்தம் பாலக்கஹான்னு அர்த்தம் ரக்ஷகா பாலக்கஹா அப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா பகவான்கிட்ட நம்ம என்ன கேட்குறோன்னா சுவாமி எனக்கு ஒன்றும் வேண்டாம் எனக்கு பணம் காசை புதவி எல்லாம் ஒன்றும் வேண்டாம் அந்த பிரம்மானந்தத்தில் என்னை தெளைக்கும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு கேட்டால் அதை பண்ணுறாராம் பரமானந்த சந்தோக சம்போகாத்வா போக்தா நம்மளை சேர்த்து வைக்கிறார் நமக்கு இந்த சுவாமி எனக்கு இந்த விஷயானந்தம் வேண்டாம் தனானந்தம் வேண்டாம் இந்த ஸ்திரீயாதி ஆனந்தங்கள்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த காமானந்தம் வேண்டாம் விஷயானந்தம் வேண்டாம் எந்த ஆனந்தம் வேண்டாம் அந்த பிரம்மானந்தத்தில் என்னை சேர்த்துடு சுவாமி அப்படின்னு சொன்னால் குரு கொடுத்து நீ தான்ப்பா அந்த பிரம்மானந்தம் நமக்கு புரிய வச்சு விடுறார் அதில் பரம ஆனந்த சந்தோக சம்போகாத்வா அதில் நம்மளை நன்றாக நம்மளை சேர்க்குற அதில் சேர்த்து இருக்கும்படி பண்ணுறார் அதனால் போக்தா அப்படியும் சொல்லலாம்ங்கிறார் பரமானந்த போக்து சப்தா சாரமாக போக்தான அனுபவிக்கிறவன் அர்த்தம் இங்கேயில் இந்த அனுபவிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுறவர்னு அர்த்தம் அதாவது விஷயானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுறார் பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கும் அனுகிரகம் பண்ணுறார் பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறதுனா என்ன அர்த்தம் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குங்கிற ஞானத்தினால மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது ஆகையினால் அந்த ஆனந்தத்துக்கும் அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிற அர்த்தம் சர்வ பாலனா அது அதான் ஸ்வரூப அனுபவ ரூபாத் போகாத்து பரமானந்த ஸ்வரூப விஷயக சித் பிரதிபிம்ப யுக்த மாயாவிறி ஆத்மக போகாத்வா இத்தியர்த்தாக ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறார் விவரத்திக்கார் அந்த போக்தாவை ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறார் ஸ்வரூப அனுபவ ரூபாத் அவரவருடைய ஸ்வரூபமாகவே இருக்கார் போகாத்து பரமானந்த ஸ்வரூப விஷயக்க பரமானந்த ஸ்வரூப விஷயக்க சித் பிரதிபிம்பயுக்த சித் பிரபதிபிம்பயுக்த மாவா மாயாவிருத்தியாத்மக போகாத்வா அதாவது இண்டிவிஜுவல் வந்து தான் இண்டிவிஜுவல் இல்லைங்கிற ஞானத்தினால அந்த இண்டிவிஜுவலில் சந்தோஷமாக இருக்கானும் எப்படி நான் சந்தோஷமாக இருக்கேன் என்ன சந்தோஷமாக இருக்கேன் நான்கிறது உண்மை இல்லைங்கிற ஞானத்தினால நான் என்னோட மனசில் சந்தோஷமாக இருக்கேன் அதை கொடுக்குறாராம் பகவான் போக்தாக்கு அர்த்தம் சொல்கிறேன் ஸ்வ அனுபவ ரூபவ ரூபாத் போகாது பரமானந்த ஸ்வரூப விஷயக சித் பிரதிபிம்பயுக்த மாயாவிருத்தியாத்மக போகாத்வா இத்தியர்த்தா அந்த சித் பிரதிபிம்பங்கிறார் அந்த இண்டிவிஜுவல் வந்து சித் பிரதிபிம்பம் அதில் இருக்கிற அது மாயாவிருத்தியாத்மக போகம் ஆகையினால ஆனந்தத்திலே என்ன ஆனந்தம் உயர்ந்த ஆனந்தம்னா நான் வந்து ஆனந்தத்தை தேட வேண்டியதில்லை நானே ஆனந்தம் அப்படிங்கிற ஞானத்தினால என் மனசில் ஒரு ஆனந்தம் ஏற்படுறதே அந்த ஆனந்தந்தான் உயர்ந்த ஆனந்தம் அந்த ஆனந்தம் எதனால் கிடச்சிதுன்னா துவைத பக்தி பண்ணினத்தினால் அத்வைத ஞானானந்தம் கிடச்சு கொடுத்து ஆகினால் போக்த்ரே நமஹா அப்படி சொல்லி இதோட என்னாச்சுன்னா இ பஞ்சமம் சதம் விவத்தம் இப்படி ஐநூறாவது ஐநூறு நாமங்கள் பூர்த்தியாயிற்று இன்னும் அஞ்சு ஐநூறு நாமாக்கள் இருக்கு அஹா சஹசிரநாமத்தில் பாதி முடிச்சுட்டோம் போக்திரே நம விஸ்வஸ்மை நம போக்திரே நமாயிடு அடுத்த நாமாக்களுக்கு அர்த்தம் அப்புறம் பார்க்கலாம் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அனைம் நமாருஷோத்தமோஸ்வனன்ய சகசிரமூர் சகசிரபாட்சிசிபாஹவே नामने शाश्वते सहस्रना पुषा शाते सहस्रकोटिुगधधारिणे नम गोविंदनाम संकर्तन सद्गुनाथ महाराज की ध्यान நம் எல்லோருக்குமே வாழ வேண்டும் என்கின்ற ஆசை இயல்பாகவே இருக்கின்றன இருக்கிறது அனைத்து உடல்களிலும் வாழுகின்ற உயிர்கள் தங்கள் உடலை பாதுகாத்து கொள்ள நாம் அறிவோம் எலி தன்னை பூனையினிடமிருந்து பாதுகாத்துக்கொள்ள விரும்புகிறது உயிர்களுக்கு மரண பயம் இயல்பானது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஏற்கனவே நமக்கு பல உடல்களில் இருந்து பிரிந்த அதாவது மரணமடைந்த அனுபவம் இருப்பதாகவே शास्त्र स्वरसवाही विदुषोपी तथारूढ़ अभिवेश இந்த உடம்போடு நமக்கு இருக்கிற பிடிப்பு அல்லது பற்று அபினிவேஷம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகின்றது அறிவாளியும் கூட तन अल मरण तक अच्छा भगवान पतंजलि अभिवेशण स्वरसवाहि विदुषोपि तथारूढ़ अभिवेश தாயால் எடுத்து கொள்ளப்பட்டிருக்கிற குழந்தையும் கூட தான் விழுந்து விடுவோமோ என்று அச்சப்பட்டு தாயினுடைய கழுத்தில் உள்ள மாலையையோ அல்லது ஆடையையோ பற்றி கொள்கிறது இந்த அனுபவத்தை கொண்டு இந்த நடைமுறை திருஷ்டாந்தத்தை கொண்டு ஏற்கனவே நமக்கு மரண அனுபவம் இருக்கிறது என்பதை உபதேசிக்கிறார் பகவான் பதஞ்சலி ஸ்வரசவாகி விதுஷோபி ूढ़ अभिनिश नोयल बाड़ोग्यम வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனை அவசியம் அதே சமயம் வாழ்க்கையின் உண்மையையும் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் உடல் வேறு உயிர் வேறு என்பது இந்து மதத்தின் முக்கிய உபதேசம் உயிர்களுக்கு பிறப்பு இல்லை இறப்பு இல்லை மனதோடு கூடிய உயிர்களுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லவே இல்லை உடல்களுக்குத்தான் பிறப்பும் இறப்பும் வந்து போகின்றன பகவானுடைய கீதோபதேசம் அர்ஜுனா இந்த உடம்பு தோன்றுவதற்கு முன்பு நீ இல்லாமல் இருந்ததில்லை என்னுடைய உடம்பு தோன்றுவதற்கு முன்பு நான் இல்லாமல் இருந்ததில்லை இங்கே இருக்கின்ற எல்லோருடைய உடம்பும் தோன்றுவதற்கு முன்பு அவர்கள் இல்லாமல் இருந்ததில்லை நம் அனைவருடைய உடம்புகள் அழிந்தாலும் நாம் இல்லாமல் இருக்கப் போவதில்லை உடல் தோன்றுவதற்கு முன்பும் உடல் அழிந்த பின்பும் ஆத்மா எனப்படும் ஜீவாத்மா இரந்து போவதில்லை நத்வே நத்வேவாகம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவ நவிஷ்யாமா சர்வே வயமத்பரும் இந்த உடலில் நாம் இருப்பது தாற்காலிகம் இந்த உடலை பாதுகாப்பதன் நோக்கம் எல்லோருக்கும் நன்மை புரிய வேண்டும் என்பதற்காகவே பரோக்காரீரம் உடம்பு உலக நன்மைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைவா மாபெரும் தொற்று நோயிலிருந்து அனைத்து உயிர்களின் மனித உயிர்களின் உடல்களை மனித உடல்களை விடுவிப்பாயா மனித உடல்களிலிருக்கின்ற உயிர்களெல்லாம் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து கொள்ள அருள் புரிவாயா சரீரம் தர்மசாதனம் இந்த சூழ்நிலையில் வாழ்க்கையை பற்றிய உண்மையை உணர்ந்து இறைவனிடம் பிரார்த்திப்போமாக பெருதற்கரிய பிறவியாகிய மனித உடலை இறைவாக கொடுத்திருக்கிறாய் நூறாண்டுகள் நன்கு வாழ்ந்து இந்த உடல் வாழ்க்கையை நிறைவு செய்ய எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவாயாக நல்லதோர் வீணையாகிய உடலை நல்லதோர் வீணையாகிய உடலை சிறந்த இசை வருமாறு பயன்படுத்த அருள் புரிவாயாக ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க் இந்த உடலை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைக்காமல் நன்கு பயன்படுத்துவோம் என்ற சங்கல்பம் செய்து கொண்டால் நன்மையை எல்லோரும் பெறலாம் இறைவா அனைத்து மனித உடல்களையும் பாதுகாத்து अवै अन्वै वड़र्क अरुपुरीवाय लोकास्मस्ता सुखिनो भवन्तु लोकास्समता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम, शान्ति शान्ति शान्ति ही। ही ओम। आदि गुरुनाथ மி की जय